வணக்கம் நற்றினையின்ோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகியோ அந்த அளவுக்கு நீ கடந்தாக வேண்டும் ஆம் வாழ்வில் எந்த அளவுக்கு உயர நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை நீ கடந்தாக வேண்டும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் நன்றி வணக்கம்